வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொதுவாக மனிதருக்குள்ள பல குணநலங்களை காண முடிகிறது சிலர் உண்மையிலேயே நல்லவர்களாக இருப்பார்கள் இன்னும் சிலரோ மனதளவில் மிக கொடிய குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் நம்முன் நல்லவர்கள் போல நடிப்பார்கள் மிக அன்பான வார்த்தைகளால் பேசுவார்கள் அமைதியாக பழகுவார்கள் இத்தகைய நபர்களுக்கு வெளிவந்து நம்ம பழகிறார்கள் நன்கு பேசுகிறார்கள் இருந்தோம்னா உரிய தருணத்தில் நிச்சயமாக நாம் ஏமாற்றப்படுவோம் எப்படி ஏமாற்றப்படுவோம் என்றால் வார்த்தைகளாலோ அல்லது அவர்களின் செயலாலோ நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய துன்பம் நேரக்கூடும் இத்தகைய மனிதர்கள் காலம் காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் பல வேலைகளில் பசுந்தோல் போர்த்திய புலி என்று கேள்விப்பட்டிருப்போம் என்று நல்லவர்கள் போல நடிக்கும் கொடிய குணம் கொண்டவர்கள் நாம் மாணவர்களுக்குள் கூட இத்தகைய குணம் படைத்தவர்களை காண முடியும் எப்படி என்றால் ஆசிரியர் வகுப்பிற்குள் இருக்கும் பொழுது சில மாணவர்கள் மிகவும் அமைதியானவராக ஆசிரியரின் சொற்படி நடக்கக்கூடிய மாணவராக ஆனால் ஆசிரியர் அவர்களின் உண்மையான குணம் வெளிப்படும் மாணவர்களை தீண்டுவது பிற தீங்கு ஏற்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இத்தகைய மாணவர்கள் எல்லாம் பெரியவர்களாக நிச்சயமாக அந்த குண இயல்போடு வருவார்கள் ஆகையால் அந்த குணத்தை நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் நிறைய அரசியல்வாதிகளின் இடத்திலே இத்தகைய குணத்தினை நாம் காண முடியும் தேர்தல் காலங்களில் மிகவும் நல்லவர்களைப் போல நம்மிடத்திலே வந்து வாக்கு சேகரிப்பார்கள் ஆனால் பிற தருணங்களில் நாம் அவரை போய் பார்க்க சென்றால் அப்பொழுதுதான் அந்த நபர்களின் உண்மையான குணம் என்ன என்று நமக்கு தெரிய வரும் நிச்சயமாக நம்மையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இத்தகைய மனிதர்கள் இந்த குணத்தோடு இருப்பதைத்தான் சான்றோர்கள் புலித்தோலை போர்த்திய பசு என்று சொல்கிறார்கள் வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட கொடிய குணம் கொண்டவர்கள் தவம் செய்வது ஒரு பசு புளித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போல என்று சொல்கிறார் அப்படியானால் அந்த புளித்தோலை போர்த்திய பசுக்கள் நம்மிடையே நிறைய இருந்து கொண்டுதானே இருக்கின்றன இத்தகைய மனிதர்களிடத்திலே நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மேலும் நம்முடைய குணத்தினையும் மிக நல்ல குணமாக வைத்துக் கொண்டால்தான் நம்மை பிறர் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள் வள்ளுவர் சொன்னபடி நாம் கடும் தவம் புரிய வேண்டும் அல்லது வலிமையான அகற்றிவிட்டால்தான் நமக்கு பயனளிக்கும் அல்லது உண்மையானதாக இருக்கும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடாவழுக்கம் எண் இருநூத்தி எழுபத்தி மூன்று வலியில் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மீண்டும் குரல் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி